அவர்களிடம் குறை கூறினார்கள் உடனே உமர் அதி அல்லாஹ் அவர்கள் அவரை நீக்கிவிட்டு அவர்களின் பொறுப்பாளராக அம்மா ரவி அல்லாஹூர்களை நியமித்தார்கள் அவர் சரியாக தொழவைக்க மாட்டார் என்றும் அவர்கள் சாய்கள் பற்றி குறை கோரியிருந்தனர் அவருக்கு ஆள் அனுப்பிய உமர் ரதி அல்லாஹூர்கள் அபு இஸ்ஹாக்கே நீங்கள் சரியாக தொட வைக்கவில்லை என்று இவர்கள் கருதுகிறார்களே என்றார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இவர்களுக்கு நபிசல்லும் அலிஹ் வசல்லம் அவர்களின் தொழுகை போலவே தொட வைத்தேன் அதில் குறை ஏதும் செய்ய மாட்டேன் இஷாவை நான் தொட வைப்பேன் முதல் இரண்டு ரக்காத்துகளை நீட்டுவேன் அதற்கு பிந்தைய இரண்டு ரகளை சுருக்குவேன் என்று சாயந்தராக அவர்கள் கூறினார் அபு இஸ்ஹாக்கே விஷயமாக இவ்வாறே கருதினேன் என்று உமரது லாகூ அவர்கள் கூறினார்கள் அவர்களுடன் ஒருவரை அல்லது சிலரை கூஃபா பகுதிக்கு கூஃபா வாசிகளிடம் இவரை பற்றி கேட்க உமரது லாகும் அவர்கள் அனுப்பினார்கள் அவர் பற்றி கேட்காத எந்த பள்ளிவாசலும் இல்லை எல்லோரும் புகழ்ந்தே கூறினார்கள் இறுதியாக பனு அபூகத்தின் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவர் எழுந்தார் அவருக்கு அவர் இவர் பற்றி கேட்பதால் கூறுகிறேன் இந்த சாந்த் படைக்கு தலைமை ஏற்று நடத்தி செல்ல மாட்டார் சமமாக பங்கீடு செய்ய மாட்டார் வழக்குகளில் நீதியாக நடக்க மாட்டார் என கூறினார் அப்போது சாந்தியல் தாகும் அவர்கள் மிகவும் சஞ்சலமடைந்தவர்களாக அல்லாஹுவின் மீது விஷயங்களுக்கு நான் துவா செய்கிறேன் இறைவா பிறர் பாராட்ட உசாமின் கதாதா என்ற உன் அடியான் பொய்யராக இருந்தால் இவரின் வயதை நீளமாக்குவாயாக மேலும் அவரின் வறுமையை நீளமாக்குவாயாக குழப்பங்களில் அவரை சிக்க என்று கூறினார் அதன் பின் யாராவது அவரை பற்றி அவரிடம் அதாவது கேட்டால் நான் குழப்பத்திற்கு ரதியில்லாகும் இவர்களின் துவா என்னை பிடித்து விட்டது என்று கூறுபவராக இருந்தார் ஜாதிர் இபின் சமூரா ரதியில்லாகவும் அவர்கள் கூறியதாக கூறும் அப்துல் மலிக் இபின் உமேரின்பார் அவரின் முதுமை காரணமாக அவரின் இரு இரு கண்கள் மீது விழுந்து தொங்கியதை நான் கண்டேன் மேலும் அவர் வழிகளில் செல்லும் பெண்களை கிள்ளி இடையூறு செய்பவராகவும் இருந்தார் என்று கூறுகிறார் புகாரி ஏழு முஸ்லிம் நான்கு